ஆள்சி ஒரே போட்டு அவா ஜலஞ்சாட்டு அவாவா விசிறுண்டு தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஆளுக்கான அவர் பட்டு தனியா இருக்கிறாருன்னா தனியா இருக்காருன்னு தோணி ஒருத்தன் வருத்தப்பட்டு அப்ப பக்தி வந்துடுதுன்னு அர்த்தம் அவர் விக்கிரம் தானே அவருக்கு என்ன பண்ண போறது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சு விட்டா பக்தி பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம் ஆக நமக்கும் குளிர்ச்சியான இன்பத்தை இந்த உலகத்துல குடுத்துட்டு அவர் மட்டும் எதற்காகத்தான் சூட்டுக்குள்ளே எழுந்துள்ள வேண்டும் என்ன நினைத்தான் பக்தி பெருகி அர்த்தம் அந்த பக்தி வர வரத்தான் மனசு கனியும் உள்ளம் இழக்கும் கனிந்த உள்ளம் படித்திருந்தாலே துன்பங்கள் அந்த உள்ளத்தை ஒண்ணுமே பண்ணாது பெருமாள் நமக்குள்ள புகுந்துட்டார் இனி அகலகில்லேன்னு அல்வா தெரிவித்தாரோ இல்லையோ பெருமாளே நமக்குள்ள வந்து புகுந்துட்டு இனி நகரமாட்டேன்னு விடுவாராம் நீங்க ராமானுஜருடைய திருமார்பை சேமித்தாலே நம்ம விரிந்து பறந்து இருக்கும் திருத்தோள்கள் பறந்து நாள் போக பார்த்துட்டே போனா அவர் இழைச்சே போறாப்புலையும் இருக்கும் முன்னாடி எல்லாம் திருநாராயணபுரம் வேற மாதிரி அது இன்னும் சின்ன வயசு ஆட்டம் இது கடைசி திரு நட்சத்திரத்தில் வயசு ஆச்சுனாலே சீரிய தேதி சரீரம் குறையும் அல்லவா குறைஞ்சே போராப்பிலே திருமேனி திருநாராயணபத்துல முப்பது நாற்பது வயசு தான் சொல்றாங்க ஆனா இந்த இடத்திலே ஜெகத்தினுடைய பாப புண்ணியங்கள் அத்தனையும் தான் ஏற்றுக்கொண்டு பகவத் பக்திய லோகத்திலே பரவ செய்யத்துக்காக நூத்தி ஆண்டுகள் பட்ட பிரயத்தனமும் பட்ட ஆயாசங்கள் அத்தனை தன்னுடைய திருமேனியிலே தோற்ற இன்னைக்கு எழுந்துருளி சேவை சாதிக்கிறார் அந்த திருமேனிய இடத்துல ஒரு பரிவு நமக்கு தேவை இந்த ராமானுஜ விக்கிரகம் இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகள் இன்னும் லட்சம் ஆண்டுகள் இப்படியேதான் இருக்கும் நாமார்கட்டம் பேரனார் கட்டம் பேச்சி எத்தத்தன சந்ததியோ யாம் பெற்ற பேரு பெருகை இவ்வையகம்னு சொல்றோம் கடைசி பட்சம் ஒரு பேரை பிரார்த்திச்சுங்கோ இந்த ஊனக்கண் கொண்டு நமக்கு சேவிக்கிற பாகியம் கிடைச்சது இந்த தி விமங்கல விக்கிரத்தை இதை நம்ம சந்ததியர்கள் பாகியத்தை இழந்துடக்கூடாதுன்னு பிரார்த்திச்சு போறோம் பெருமாள் இடத்திலே சிவயிட்டவன் கையேந்திரது இல்லை அவர் தான் கையேந்தனும் நாம தான் கொடுக்கணும் இதத்தான் பிள்ளலோகாச்சார் ரொம்ப அழகாக எழுதி வைத்தார் நாம பெருமாள் இடத்துல எதையான கொடுத்து கொள்ளாதே கொண்டதுக்கு கை கூறி கொடுக்க வேணும்னு சாதித்தார் நாம பெருமாளுக்கு ஒரு கைங்கரம் பண்ணிட்டு பதிலுக்கு நீ என்ன கொடுக்குறேன்னு கேட்கப்படாதான் நாம் அவருக்கு ஒரு கைங்கரம் பண்ணிட்டு என் கைங்கரித்த வாங்கியே அதுக்கு நான் உனக்கு என்ன சன்மானம் கொடுக்கலான்னு கேட்கணும் நாம கைங்கரமே பண்ணிவிட்டு கைங்கரித்த பெருமான் வாங்கிக்கணும்னு என்ன தேவை சொல்லுங்க எத்தனையோ பேர் காசுன்றிருக்கா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா நம்ம கிட்டத்தான் வாங்கிக்கணுங்கிற தேவை இல்லையோ அப்ப நாம கைங்க பண்ணா அவர் நன்றி சொல்ல மாட்டார் என்கிட்ட வாய் ஏன்னு நன்றி சொல்ல இது ஆண்டாள் பாசரத்திலே நாடு நரும் பொழில் மாலிரஞ்சோளன் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேருந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் நூறு கங்காளம் நிறைய வெண்ணெய் நூறு கங்காள நிறைய அக்கார அணிசில் இதை வச்சுட்டேன் திருமாலிருஞ்சோளம் சாப்பிடுனுடா சாப்ட்டாப்பிட்ட அப்புறம் என்ன செய்யலாம் கேட்டான் சாப்பிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமோ அப்படின்னா எப்படி சொல்லுவேன் இன்னொரு நூறு கங்காலம் கொண்டு வைப்பேன் இதுதான் எனக்கு செய்ய தெரிந்த நன்றி இன்று வந்து இத்தனையும் இது இத்தனை கங்காளமா நீ சாப்பிட்டுட்டியானா ஆளும் செய்வன் மறுபடியும் கைங்கறி மண்ணுவேன்னா அப்ப நாம ராமானுஜர் இடத்திலே என்ன பிரார்த்திச்சுக்கலாம் பகவான் இடத்துல என்ன பிரார்த்திக்கலாம் இந்த கண் கொண்டு அடியேன் காலத்துல இந்த விக்கிரத்தை சேவிக்கிற பாகியம் கடைச்சுடுத்து இது என் சந்தத்தியர்களுக்கு மயக்கவல்ல சக்தி படைத்த சொல்லியும் அந்த திருமேனியோட எதை பிரார்த்தித்தார் சுவாமி ரூபா பக்தி ரூபா பண்ண ஜானம் ஏற்பட வேண்டும் யார் திருவடிகளிலே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பரபிரம்மாய் பரதேவத்தையாய் முழுமுதற் கடவுளாய் எல்லா விபூதியும் தனக்கு சொத்தாய் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாய் மிகப் பெரியவனாய் தன்னை அண்டினவர்களை கூட தனக்கு நிகராக ஆக்கவல்ல சக்தி படைத்தவனான பிரம்மம் அந்த பிரம்மமான சீனிவாச பெருமான் அவனிடத்திலே நமக்கு பக்தி ரூபா ஞானம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பிரம்மத்தை விளக்கண மொழியம் அதுக்காகத்தான் முதல் மூணு வரி படிய நாலாவது வரைக்கும் அர்த்தம் சொல்லுட்டேன் பிரம்மணி சீனிவாசே பவத்து மம பரஸ்பின்னு சேமுஷி பக்தி ரூபா இன்னொரு தரம் சொல்லறேன் எழுந்து போயிட்டு ஆறு நீங்க அப்புறம் அகில பவன ஜென்ம தெரியாதுன்னு சொல்லவேப்படாது இன்னைக்கு ஸ்ரீவரும்புதூர் போயிட்டு வந்தோம் ஒன்னும் திருவஞ்சனை சேவிச்சுட்டோம் ரெண்டு அகில பவனஜன் அப்படின்னா இந்த இடத்தை விட்டு நீங்க நகரலாம் யாருக்கான புரியல இருந்து கேள்வி போடுவோம் மம அடியேனுக்கு பிரம்மணி பிரம்ம சீனிவாசே சீனிவாச பெருமாநாகர பிரம்ம பக்தி ரூபா பக்தி ரூபா வந்த ஜானம் ஏற்படட்டும் இனி அந்த பரபிரம்மம் எப்படிப்பட்டவர் விளக்க போறார் அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதிலீலே ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே ஸ்ருதி சிரசி விதிப்தே ஸ்ருதி வேதம் ஸ்ருதி சிரசு வேதத்தினுடைய தலையான வேதாந்தம் உபனிஷத்துக்கள் விதிப்தே நன்றாக ஒளிவிட்டு பிரகாசிக்கிற பிரம்மம் பிரம்மத்தை எங்க ஒளிவிட்டு பிரகாசிக்கிறார் அங்கங்க மலைக்கு மேல வழ நிறைய கல்வி மேல வழக்கு உயர்ந்த விழு மேல இருந்த நந்தா வேத விளக்கல்லவா எம்பெருமான் வேதாந்தம் பெரிய மலை அந்த மலைக்கு மேல பெருமான் ஒளிவிட்டு சேவை சாதிக்கிறாராம் ஆக ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ருதி வேதம் ஸ்ருதி சிரசு வேதாந்த உபனிஷத்து ஸ்ருதி சிரசி விதித்தே வேதாந்தம் என்னும் உபனிஷத்து அதன் தலையிலே பல பட பலபடானு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கானுக்கு வேதாந்தத்தை எரிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றாருனா வேதாந்தம் தான் விஷயத்தை காட்டி கொடுக்கிற விளக்கு இப்ப இந்த விளக்கு போட்டு வச்சிருக்கா இந்த இடத்துல இந்த விளக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சௌக்கியமா கேட்டுட்டே இருப்போம் திடீர்னு விளக்கு போடுதுன்னு வச்சுங்கோ அப்பப்ப மின்சாரம் போறதுங்க அப்புறம் யாருக்கும் அகில பவனம் இங்க போலாமா அங்க போலாமா பேசலாமா கதை பேசலாமா உடனே கட்டுப்போக்கு குலஞ்சி போடும் இதுக்குதான் கிழியே சொன்னேன் ஒரு விளக்கு போனதுக்கு நமக்கு கட்டுக்கோப்பு குலைஞ்சு போடுத்தா அப்ப குறுக்க ராமானுஜருங்கிற விளக்கு இருக்காருங்கிற நம்பிக்கை வரலையான்னு அர்த்தம் அந்த நம்பிக்கை வந்திருந்ததுன்னா இந்த விளக்கோடையா பிறந்தோம் இருட்டறையிலே பிறந்தோம் விளக்கு இருக்கிற அறையில நாம பிறக்கல நாம் பிறந்ததா சரிமா நம்ம படைத்த சர்வலோக மகேஸ்வரனான கண்ணனே இருட்டறையிலே பிறந்தான் அந்த கண்ணன் தான் ஆயர் குலத்தின தோன்றும் அணி விளக்கு பகவான் நமக்கு விளக்கா இருக்கும் இந்த விளக்கு இருந்தா என்ன பண்ண போறது என்ன பண்ண போறது இந்த விசிறி சுத்தினா என்ன பண்ண போறது சுத்தாட்டா என்ன பண்ண போறது பெருமான் தான் நம்ம குளிர்விக்க போகிறான் தவிர விசிறியும் விளக்கும் பண்ண போறது இல்ல இருந்தாலும் இந்த விளக்குங்கிறத நம்பியே நாம வாழறமும் இந்த விளக்கு வாண்டானுட்டார் சுவாமி நாங்க வேதாந்திரீப்தே அந்த வேதாந்தத்திலே பெருமானாக பெருமானே விளக்காக ஒளிவிடுகிறான் தீப்தே ஒளிவிடுகிறான் விதி நன்றாக ஒளிவிடுகிறான் வேதாந்திரே அந்த மலைக்கு மேலே ஏற்றி வைத்தாக ஒரு பிரவகிக்கும் நாம சின்ன இடத்துல கீழே வச்சிட்டோம்னா அத சுத்து வட்டாரத்துலதான் ஒளி இருக்கும் உயர்ந்த இடத்துல பெரிய விளக்கி வச்சா எல்லாத்துக்கும் ஒளி பரவ முடியும் அதே போலத்தான் அழகாக விளங்கான் இருக்கிற சீனிவாச பெருமாள் ஏன் இதை சொல்றாருன்னா பெருமாளை வேதாந்தத்தை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர கண் கொண்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது உலகத்துல மூன்று பிரமாணங்கள் உண்டு நீங்க எல்லாருமே நன்னா இதை யோசிச்சு ஒரு விஷயத்த அடி என் எது கொண்டு ஒண்ணும் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது இது புஷ்ப மூல்யம் மூக்கால முகர்ந்து மல்லிகை பூணி சுருடலாம் அல்லது நாக்கால சுவைத்து கொஞ்ச நாள் இருந்தேன்னா இதான் பிரசாதம் கொடுப்பா கொடுத்தா அதை நாக்கால சுவைத்து என்ன பிரசாதம்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னு பேர் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கையால தொட்டு தெரிஞ்சுக்கலாம் மூக்கால முகர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது நாக்கால சுவைத்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா தொடு உணர்ச்சி காட்டி கொடுக்கறதுலயும் இத போல நாம தெரிஞ்சுக்கிறது எல்லாம் பிரத்யக்ஷம்னு பேர் பகவான பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கலாமா மூக்கால முகர்ந்து தெரிஞ்சுக்கலாமா நாக்கால சிவைத்து தெரிஞ்சுக்கலாமா கண்ணால பாத்து தெரிஞ்சுக்கலாமா வாயால பேசி தெரிஞ்சுக்கலாமா தெரிக்க முடியும் அதனால தான் ராமானுஜர் தெரிவித்தார் இந்த பெருமாளை நேர்கொடு தெரிஞ்சுக்க முடியல வேதாந்தான் உதவியாக கொண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் நாம இவ்வளவு தூரம் இப்ப இந்த இடத்துல சேவிக்கிற கேசவெருமாள் மாதவ பெருமாள் பாரசாரதி ரங்கநாதன் திருவேங்கடமுடையான் ஆறாவதன் இத்தனை பேர் தெரிஞ்சோம் இந்த விக்கிரத்தை பார்த்து மட்டுமே தெரிஞ்சுவிட முடியாது ஏன் யோசிப்பாரு இந்த தூணும் கல்லு தானே அங்க உள்ள எழுந்துருள் இருக்கிற விக்கிரகமும் கல்லு தானே ஆனால் அந்த கல்ல மட்டும் விக்கிரம்னு தோழ்துடுறோம் இந்த தூண கல்லுன்னு விட்டுடுறோம் என்ன வாசி என்னால் அந்த வேதாந்த சொன்னபடி எழுந்துருளை பண்ணிருக்காளோ இல்லையோ அதனால தான் இந்த வெறுங்கல்லுக்கு அத்தனை சக்தி வந்துடுறது நாம சாதாரணம் ஒரு கோவில் கட்டின்னு இருக்கோம்னா முதல்ல விக்கிரம் வந்து இறங்கியிருக்கும் அதுக்கு சம்பரோக் ஆற வரைக்கும் ஒத்து அந்த விக்கிரம் திரும்பியே பார்க்க மாட்டா ஆனா என்னைக்கு சம்பரோக்ஷன் ஆயிடுத்தோ உள்ள வரவிட மாட்டா தொட்டு விட முடியாது அர்ச்சகர் தான் தொட முடியும் எல்லா வம்பு ஆரம்பிச்சிடும் உபனிஷத்து உதவியோ வேதாந்தத்தின் உதவியோ இல்லாத படுத்துன்னா பிரம்மத்தையே தெரிஞ்சுக்க முடியாது இல்லையோ அதத்தான் சுவாமி காட்டுறா வேதத்தை சரியா புரிஞ்சுக்கோ அதுல மறைஞ்சின் இருக்கிற பகவானை சரியாக புரிந்துகொள் வேதத்துக்குள்ள ஒரு ஒளிஞ்சின்ற என் சாமி நாங்க என்ன ஓடி பிடிச்சி விளையாடுற வயசான எங்களுக்கு இப்போ அவர் போய் வேதத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு நாங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னா அவனுக்கு என்னைக்குமே வயசாறதில்லை நமக்கு அரசோ இல்லையோ அதனால விளையாட்டா இருக்கணும்ங்கிறது எண்ணம் வேத ரகா சாமம் வினக்தி புலினே வேத ரகான்னு பராசர் பட்டர் தெரிவித்தார் ஸ்ரீரங்கத்திலேயே ரெண்டு காவேரி ஓடுறதும் இல்லையோ ரெண்டு காவேரிக்கு நோடுல மணல் மேடு இருக்கான் இந்த மணல் மேடு எதுக்காக வச்சிருக்குன்னா ரங்கநாதன் தூக்கி காட்டுறாங்களாம் காவேரி தாயார் அவர் மறைஞ்சு மறைஞ்சி ஓடிடுவார் உங்களுக்காக தூக்கி காட்டுறேன் தெரிவித்தார் கண்ணுக்கு தெரியாதை வேதாந்தம் தான் தெரிவிக்கிறது நமக்கு அதனால வேதாந்தத்தை கொண்டுதான் பகவான தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்கு இப்போ ஸ்ருதி சிரசி விதிமணி ஸ்ரீனிவாசே ஸ்ருதி வேதம் ஸ்ருதி சிரசு வேதத்துக்கே தலை வேதத்துக்கு ரொம்ப முக்கியமான பாகம் உபனிஷத்துகளிலே நன்றாக ஒளிவிடுகிறான் என் பெருமான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே பிரமாணம் மட்டும் பெருமாள் இருந்துட்டார்னா நான் வேதம் பண்ணிக்கலு வச்சுப்போமே அப்ப அவரை தெரிஞ்சிக்கவே முடியாதா வேற வழியே இல்லையானா இல்ல இல்ல சிறத வச்சு பெருமானிக்க முடியும் வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு அர்த்தம் தெரிவித்தார் அகில புவன ஸ்தேம பங்காதி பெருமானுக்கு நிறைய விளையாட்டு படைத்தவர் லீலாங்கிறது விளையாட்டு விளையாட்டு படைத்தவனிடத்தில் எல்லாமே சப்தமி சப்தமீன ஏழாவது வேற்றுமை உருகு எங்கெங்கெல்லாம் ஏழாவது பக்தி வருது பாருங்க அகில புவன ஸ்தேம பங்காதிலீலே வினத விவத பூதம் ஸ்ருதி சிரசி விதிமணி ஸ்ரீனிவாசுமே ஏழாவது பேச்சு அவனிடத்தில் எப்படி இருக்கார் அகில ஒன்று விடாமல் நான் நிமிந்து உட்கார்ந்து கேட்டுங்க முடிஞ்சவொடனே திரும்ப ஸ்லோக அர்த்தத்தை நீங்க தான் சொல்லணும் ஒன்று விடாமல் எல்லாம் அர்த்தம் புவன லோகம் முழுமையும் உலகத்தில் இருக்கிற ஒன்ன கூட மிச்சம் வைக்காமல் ஒரு ஜீவாத்மா மிச்சம் இல்லை ஒரு ஆட்சிக்கு மிச்சம் இல்லை கடிகாரம் மேடை விசிறி கதவு திருமண் பந்தல் எதுவா சரி ஒன்னு கூட மிச்சம் வைக்காமல் அசேஷன்னு சொல்லுகிறோம் அகிலன்னு சொல்லுகிறோம் பகுதி இல்லாம முழுமையும் அகில புவனங்கள் ஜெகத் தத்தனையுமே சேத்தனா சேத்தனங்களோட கூடின பிரபஞ்சம் உலகத்துல உங்களால எத்தனை கற்பனை பண்ணிக்க முடியுமோ அத்தனை ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி பிறப்பு படைப்பு அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் ஜன்ம ஸ்தேம பங்க ஜன்மாங்கிறது படைக்கப்படுறது சேமாங்கிறது காக்கடு பங்கு அழிக்கப்படுறது உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் ஒன்னு கூட மிச்சவைக்காமல் பொருள்கள் ஒண்ணு கூட மிச்சம் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கிறான் அகில புவன ஜன்ம சேம பங்க ஆதி ஆதிங்கிறதுனால இன்னொரு அர்த்தம் சொன்னார் படைத்து காத்து அழிக்கிறது மட்டுமல்ல நம்ம எல்லாருக்குள்ளையும் புகுந்துருக்காரோ இல்லையோ இதுக்கு அனுப்பிரவேசம்னு பேர் இதை நாம பேரு நல்லா தெரிஞ்சுக்கணும் சில மதத்திலே நம்மளெல்லாம் நிறைய பேர் மதம் மாத்த ஆரம்பிச்சிட்டால அந்த மதத்தவர்கள் பிரம்மத்தை இந்த உலகத்துல இருக்குன்னு ஒத்துக்க மாட்டான் அவ யார கடவுள்னு சொல்றாளோ அவர் இங்கேயோ இடத்துல இருக்கார் அவர் இங்கெல்லாம் இல்லை இங்க எப்ப அவர் இல்லையோ ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நாம் அங்க போக வேண்டும் என்ன இதுக்கு ஒரு குற்றம் சொல்லிட்டு இருப்பா அதனாலதான் நம்ம எப்ப பார்த்தாலும் பாவிகளே பாவிகளே கூட்டிட்டு என்ன எனக்குள்ள அந்தராமா எடுந்து இருக்கார் பிரகலாதன மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டான் இரண்டிக் கதை கேள்விப்பட்டிருக்கோம் பிரகலாதன் மேலே உருண்டு ஓடி வரா அவனுக்கு அடிபடுறது உடம்பு முழுக்கா அவனுக்கு அந்த கவலையில இப்போ தன் நெஞ்ச கெட்டியா பிடிச்சிருந்தானா பராசரர் சொல்றாரு இந்த குழந்தை எதுக்கு தான் நெஞ்ச கட்டியா பிடிச்சிருக்கா அந்த நெஞ்சத்துக்குள்ள பெருமாள் இருக்கார் நான் உருண்டு வந்தா இந்த உடம்பு இன்னைக்கு அடிபட்டா நாளைக்கு மருந்து போட்டா சரியா போடும் உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானுக்கு அப்ப பிரகலாதன் தன்னுடைய ஹிருயத்துக்குள்ள பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் இருக்கிற பெருமாளை சேர்த்து வைக்கிறேன் அர்த்தம் இப்ப இந்த உடம்பு இருக்கு ஓய் ஒருத்தர் அடிச்சார் இந்த கால ஒருத்தர் அடிச்சுட்டார் என்ன சமய அடிச்சிடேன்னு கேட்டேன் உமா காலை தானே அடிச்சேன் நீர் எது கோச்சுக்கிறீர்கள் கேட்டா நான் திருப்பி அடிப்பட மாட்டேனா அவர் என்ன மெனக்கட்டை அடிச்சுட்டு உன் காலத்தான கால் என்னது தானே அதே போல எனக்குள்ள பிரம்மம் இருக்கார்னு சொல்லிட்டால் அப்ப இந்த உடம்பு எத்தனை தப்பு பண்ணாலும் அவரை குத்தம் சொல்லுவார் இந்த உடம்பு என்ன நல்லது பண்ணாலும் அவருக்கு நன்மை போய் சேரும் நம்மளை யாரான வெச்சாலும் உள்ள இருக்கிற அவருக்கு போய் சேரும் நான் யாரையான வெஷாலும் அவனுக்குள்ள இருக்கிற போய் சேரும் இதனால தான் இந்த சீவ இஷ்டவத்திலே பாகவதபாரப்படாதே பாகவத படாதேங்கிறார்கள் ஓரோரு பாகவதனுக்குள்ளேயும் பெருமாள் சேவை சாதிக்கிறபடியால் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் ததேவானு பிராவிசத்து ததனு சத்தாபவத் நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா நிலையான படைக்கிறான் அதற்கு புகுத்துகிறான் தானும் நமக்குள்ள புகுறோ அது எப்ப புகுந்துதோ அப்பதான் பெருமாள் நமக்குள்ள புகுற வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா போல ஒரு பொருள் ஆட்டம் கீழே கிடைக்கும் அவர் உள்ளுக்குள்ள புகுந்து விட்டார்னா கேழ்ந்து கெடுக்குன்னு ஆர ஆரம்பிப்போம் இந்த சாவி குடுக்கிற பொம்மை எல்லாம் இங்க விற்கிறானோ இல்லையோ நீங்க அது ஒரு பொம்மையை வாங்கிக்கோங்க சாவி முடிஞ்சு இப்படியே கிடைக்கும் அந்த சாவியை குடுத்துட்டு சுத்த ஆரம்பிக்கும் அந்த சாவிதான் பிரம்மம் நமக்குள்ள சாவி குடுத்தா போல அவர் இருந்துட்டு இருந்தா இது ஆடும் ஓடும் பாடும் அவர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்பார்னா இது பேசாம கடந்த இடத்துல கிடக்க வேண்டியதுதான் இந்த பொம்மை சாவி குடுக்கிற பொம்மை எல்லாம் ரொம்ப பழைய நாள் இன்னைக்கு தெரிஞ்சாப்புல சொல்றேன் இந்த கையில ஒரு தொலைபேசி எல்லாரும் அதை வச்சிருந்தா சர்வ வியாபகம் பகவானுக்கு அடுத்து லோகத்திலே எங்கும் பரவி இருக்கிறது ஒண்ணு உண்டு அது இது மட்டும்தான் அது யாரா இருந்தாலும் கீழே வைக்கிறதே கிடையாது நீங்க அது எப்ப தெரியுமோ வேலை செய்யும் அதுக்குள்ள சின்னதா ஒண்ணு போடுறோம் அதை போட்டா தான் அது வேலை செய்யறதுக்கே ஆரம்பிக்கும் அதை தூக்கி வெளியில வச்சுட்டீங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினா கூட அது போனா தெரியவே தெரியாது எல்லாம் பிராணன் வெளியில போனா போல கிடக்கும் அதே போலத்தான் இந்த பிரம்மம் இந்த உடம்பை நீங்க எத்தனை தான் பாதுகாத்து என்ன பண்ணி வச்சிருந்தாலும் பிரம்மங்கிறவர் உள்ள போனாதான் இது வேலை செய்யுமே தவிர அது வரைக்கும் நீங்க எத்தனை லட்சம் கொடுத்த இது என்ன பாதுகாத்தாலும் பிரயோஜனப்படாது இதத்தான் சுவாமி ரொம்ப அழகா தெரிவித்தார் அனுப்பிரவேசனம் பெருமான் நம்ம படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான் அதோட நிறுத்தாமல் நமக்குள்ள புகுந்துட்டு உங்க தலைக்கு மேல சாத்தானு உட்காந்துருக்கார் பக்கத்துல சாத்தான உட்காண்டிருக்கார் அதெல்லாம் கண்டு உங்களை அவள் பிடிக்கிறதுக்கு வரப்போறாப்போ ஏவல் இருக்கு பில்லி இருக்கு சூனியன் இருக்கு கருப்பு இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே கருப்பு கண்ணனுடைய கருப்பு தான் இந்த சம்பிரதாயத்துல வேற கருப்பே வாழ்க்கை தெரியாது எல்லாம் பால் வெப்பு தயிர் மோர் வெளுப்பு நெய் வெளுப்பு எல்லாம் வெளுப்பு இதை சாப்பிட்ட கண்ணன் மட்டும் கருப்பு கண்ணன் மட்டும் கருப்பு தான் கருப்பா இருக்கிறவர்களுக்கு பெருமை நீங்க பூசிக்கோ கருப்பாந்தான் ஆழ்வார்களுக்கு பிரீதி வெளுப்பா இருந்துட்டா எங்க கண்ணன் வரணும் எங்கேயோ காத்திரியும் கருப்பு கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகை கிடந்தேனே போல புறநிலை பேசாதே தெரிவித்தாலும் கருத்த தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறதுனாலே மத்த எதைப் நாம கவலைப்பட போறதில்லை அவன் இங்க இருக்கான் இவன் இங்க இருக்கான் தலை உட்காந்துருக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கா பயப்படுறவாழ கேட்டாலும் பயந்துருவே பயந்துராதிங்கோ இந்த வியாதி நாளைக்கு தீந்து போடும் ஆனால எங்க கிட்ட சேருங்க சொன்னா அப்படி சேர்ந்த எல்லாருக்கும் வியாதி அதிகமாப்படுது அதான் உண்மை அர்த்த ஜன்மமாமா பாவங்களை சேர்த்து நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீழ் பாவமும் பண்ணிருக்கோம் ரெண்டுமே சேர்த்து பண்ணிருக்கோம் தீர்ந்து போடும் இன்பப்பட இன்பப்பட புண்ணியங்கள் அத்தனையும் தீரும் நீங்க எது படணும்னு நாம தான் இப்ப முடிவு பண்ணிட்டு எப்ப நாம துன்பப்பட்டாலும் பாவ கணக்க குறைக்கிறோம்னு அர்த்தம் எப்போ புண்ணிய கணக்கிறோம் வளர்க்க வேண்டும் சொல்ல வந்தேன் நம்ம ஆழ்வார் பத்து பாசரம் பாடினார் முதல் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி இவையும் அவையும்னு பத்து பாசரங்கள் அதுல தெரிவிக்கிறார் உன் தலைமையிலும் யாரும் உட்காந்து இருக்கல நீ பாவையும் இல்ல உன் பக்கத்திலும் யாரும் இல்லை யாரு தெரியுமா இருக்கா கண்ணன் என்னுடைய சூடலுடானே எனக்கு அருகிலே இருக்குதான் என் சுத்துப்புறத்துல இருக்கான் என் ஒக்கலையானே என் மார்பினையானே என் தோழினையானே என் நாவினுள்ளானே என் கண்ணின் என் உச்சி உள்ளானே நம்ம உடம்பு முழுக்க உட்காந்துருக்கிற பெருமாள் சாத்தான் உட்காந்துருக்கே காத்து கருப்பு உட்காந்துருக்க ஒரு பாவமும் அண்டாது பெருமானே நம்ம இருந்து நம்ம மேனிலே முழுக்க வியாபிச்சிருக்கேன் அதைத்தான் ராமானுஜன் ரொம்ப ஸ்பஷ்டமா எடுத்து தெரிவித்தார் உனக்குள்ளே புகுந்து சேவை உலகம் முழுக்க காக்கிறான் உலகம் முழுக்க படைக்கிறான் உலகம் முழுக்க அழிக்கிறான் உலகம் முழுக்க தான் வியாபித்திருக்கிறான் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் பரந்ததன் பறவைதொரும் பரந்துள்ளார் எதற்குள்ளயும் பெருமாடுக்கான ஆதி ஆதிங்கிறதுனாலே அனுப்பிரவேசம் நமக்குள்ள புகுந்திருக்கிறான் இந்த உலகம் முழுக்க பெருமாடு இருக்கார் நமக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் ஆனாலும் இங்க வாழற நாள்லயே நம்ம ஒழுங்கானவா வாழ்ணும் இப்ப அங்க மட்டும்தான் இருக்காரு தப்பு பண்ணிட்டு அங்க கிளம்பி போயிடலாம் அது செய்ய முடியாது நமக்குள்ளேயே பெருமான் எப்பொழுதும் பார்த்துருக்காரு சாட்சியாக பெருமான் செவ்வசாதிக்கலாம் சில இடத்துல சாட்சி கோபாலன்னு பெருமாள் இருக்காரு அவர் சாட்சியா இருப்பார் நம்ம ஏதானு ஒண்ணு தப்பு தண்டா பண்ண போலச்சே சுத்தும் முத்தும் பார்த்து யாரானு பாக்கலையோ இல்லையோன்னு அவர் பாத்துட்டே இருக்காரு யார் பார்த்தான்னா பாக்கட்டே நம்மக்குள்ளேயே உட்காந்து இவன் திருடனு நினைக்க ஆரம்பிக்கச்சே நினைவனுடைய ஊற்று வாயிலே உட்காந்துருக்காரு பக்கத்து வீட்டுக்காரரை ஏமாத்தாரித்தான் தெரிவித்தார் சாதித்தார் எனக்குள்ள இருக்கிறாய் நான் விட்டு விலகி உன்னை ஏமாத்தி ஊர்காரலையும் ஏமாத்துறதா திட்டம் போட்டு எனக்குலும்பு நோகும்படி நினைச்ச மாதிரி நினைச்ச நினைச்சேன் எனக்கு சிரிப்பு தான் வருது எந்த இடத்துல நினைக்கணுமோ அங்கன்னோ உட்கார்ந்து சேவை சாதிக்கிறான் அந்த அனுப்பிரவேசத்தை தான் ஆதின்னு சாதித்தார் ஆக உலகம் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து உட்புகுந்து இது இத்தனை செயல்களையும் யாரொருத்தன் அவலீலையாக செய்கிறானோ லீலேன்னு இருக்கோம் இல்லையோ சில காரியங்களை நாமும் பண்ணிடுவோம் பளு தூக்குதல் போட்டி வைக்கிறாளோ இல்லையோ இந்த நாலு வருஷத்துக்கு ஒரு பெரிய பெரிய தங்க கோப்பை கொடுக்கற போட்டியெல்லாம் இருக்கே அத பழு தூக்குதல் வைப்பா கீழே அப்படி பிடிச்சிருந்து அதுக்கு ஏதோ மாவெல்லாம் கையில பூசி இருந்து அதை பெரிய முந்நூத்தம்பது நானூத்தி ஐம்பதுன்னு பெருசு பெருசா வச்சிருப்பா அதை அப்படி தூக்கி அப்படி வச்சுன்னு மேல தூக்கி ரெண்டு வினாடி நிறுத்திட்டு கை அசங்காம கீழே போட்டணும் போட்டாச்சு அவருக்கு தான் முதல் பரிசு நடுவா ஆனா அவரை தூக்கிய சமயம் திருமஞ்சன ஒரு மணி நாளி ஆகும் போல் இருக்கு தள்ளையே தூக்கி வச்சு அப்படின்னு சொல்லி இருந்த இது யார் பண்ணுவான்னு கீழே போட்டு என்ன காரணம்னா அந்த பாரத்தை தூக்கறத கட்டப்பட்டு பண்றார் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அவரால் பிடிச்சுக்க முடியாது ஒரு துளி தப்பித்துன்னா கீழே போட்டாலும் போட்டுடுவர் மேல முதல் தரம் தூக்கி அடுத்த தரம் தூக்க முடியும்னு சொல்ல முடியாது இத்தனை கட்டியோ அதே போல பெருமான் கை நடுங்குமோ கீழே போட்டு விளையாட்டாக செய்கிறானே தவிர இன்புரும் இவ்விளையாட்டுடையான பாசனம் வீட்டை பண்ணு விளையாடும் விமலன் என்ன ஆண்டாலும் பாசரத்திலே தெரிவிக்கிறாள் ஆனால் ரொம்ப அவலியிலையாக உலகம் முழுக்க படைக்கிறாரே நெத்தியில ஒரு சொட்டு வியர்வை கூட வராதான் கைகால அரைப்பரா பெருமாள் இந்த உலகத்தை படைக்கணும்னா நாம ஒரு மண்பானை பண்றதுக்குள்ள எத்தனை பாடு பண்ணு போய்ட்றோம் ஒரு நெசவு தறி போடுறதுக்குள்ள தெரிஞ்சவாலே கட்டப்படுறா நாம எல்லாம் அழகா பாத்துட்டு வரலாம் இவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர ஏதோ உட்காந்து இதெல்லாம் வச்சு விசிறி எல்லாம் போட்டு உபநியாசம் பண்ணுனா பண்ணலாம் பானை பண்ணு நெசவு தருப்படினா ஆருக்கு தெரியும் இப்போ ஒண்ணு வாண்டா இந்த மாலையை போட்டா நான் தான் போட்டுருக்கேன் இதை தொடுத்து காட்டுனாடியே அதுக்கு தெரியுமா இப்போ பூவை பறிக்கவும் தெரியாது தொடுக்கத்துக்கும் தெரியாது நார் எங்க கிடைக்குன்னு தெரியாது இப்படி இருக்கு நம்முடைய லட்சணங்கள் ஆனா பெருமான் இது இத்தனையும் படைக்கிறாரே துளியானு கட்டப்படுவதா லீலே விளையாட்டாக செய்கிறான்னு ஒரு துளி விகாரம் பெருமானுக்கு கிடையாது இதனால என்ன தெரிவிக்கிறார் சாமி யார பிடிச்சிருக்கியோ அவர் மிக பெரும் சக்தி படைத்தவர்னு தெரிஞ்சுக்கோன்னார் பகவான் எவ்வளவு சக்தன் உலகம் முழுக்க படைத்து காத்து அழிக்கிறதை விளையாட்டா ஒருத்தர் அப்ப என்னோட ரொம்ப வேண்டியவர் இருக்காரு அர்த்தம் ரொம்ப பெரிய மனுஷன புடிச்சிருந்த நாம எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம் இல்லையோ அதே போல மிகப்பெரிய சக்திமானை பற்றி இருக்கிறோம் சர்வஜனை சர்வசக்தனை பிராப்தனை பூர்ணனை ஜகத்துக்கே காரணபூதனான எம்பெருமானை சுயதர சமஸ்து விலகனை அகிரேய பிரத்தனீக கல்யாண தாமர கண்ணனை விண்ணோர் பரவும் தலமகனை சுலபனை கண்ணனை ராமனை இப்படி எப்படி இருக்கிற பெருமான நாம பத்தி இருக்க முடியோ ஆனால கவலப்பட தேவையில்லேன்னு தெரிவிக்கிறார் சுவாமி அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதிலீலே இது இத்தனை விளையாட்டாக கொண்டிருக்கிறான் இன்புரும் இவ்விளையாட்டுடையான்னு பாட்டு சொன்னேன் கம்பர் எழுதி வைத்தார் உலகம் யாவையின் தாமழ நமக்கு சோம்பல் கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் போல ஆனா வெறுப்பில்லாம படைச்சிட்டு இருக்காரு தொழில நிறுத்தி விடுறதே கிடையாது பெருமான் திரும்ப திரும்ப திரும்ப படைக்கிறான் இந்த படைப்புல அடுத்த படைப்பு அடுத்த படைப்பில்லைன்னா அதுக்கு அடுத்த படைப்பு என்னைக்கான வருவன் அழ்வார் தெரிவித்தார் இன்னாக நாளையேயாக இனி நன்னாக உன்னருள் என் பாலதே உன்னுடைய அனுகிரகம் என் தலையில விழுந்துதான் அது இன்னைக்கு இருக்கட்டும் அடுத்த நிமிஷம் நாளைக்கு இருக்கட்டும் வெட்டிண்டு போற தொடர்பு அல்ல வெட்ட முடியாத ஒழிக்க ஒழியாத தொடர்பு ஆனாலே நாம் என்னமோ இன்னைக்கு சம்பிரதாயத்தை மறந்தாப்புல இருப்போம் சனாதன தர்மத்தை மறந்தாப்புல இருப்போம் வைஷ்ணவம் மறந்தா போல எங்க நீங்க எங்க சுத்தினாலும் வெட்டிண்டு போட முடியாது ாலும்ாய இல்ல சொல்ல முடியது தொடர்பு தொடர்புதான் அவனுக்கு முகாலோபனமே இல்லாம போனா கூட தாய் தாய் தானே அந்த தாயார் இந்த பிறவியில மட்டும்தான் என்ன பெற்றிருக்கா ஆனா இந்த தாயார் எப்பிரவிலும் பெற்றவன் இந்த ஒரு பிறவியில இவனுக்கு நமக்கு சம்பந்தம் ஒழிக்க ஒழியாத ஒன்பது வித சம்பந்தம் இருக்கிறபடியாலே என்னைக்கும் விட்டு விலகி போறதுக்கு முடியாது மிக எளியவனை பற்றி இருக்கிறோம் நம்மிடத்தில் ஆசைப்படைத்தவனை பற்றி இருக்கிறோம் உலகத்தையே ஒரு நொடிப்பொழுதலை மாற்றக்கூடிய பெருமானை பற்றி இருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு உறுதி கொடுக்கிறதுக்காக அகில புவன ஜென்ம சேம பங்காதி இதை தனக்கு விளையாட்டாக கொண்டிருக்கிறான் அடுத்து விவீத பூத விராத்த ரட்சிகே இந்த பெருமாள் எங்கயோ இருக்காது ஆனா எங்கயோ இருந்துட்டு போறதில்லை நம்ம நிறைய முதலாளிகள் பார்த்துட்டு பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்லாம் இருக்காள் அவள்லாம் வர்றது படகு வண்டியில வருவா அப்படியே இறங்கி பூமியில கால்படாத நடந்து போவா ஆகாயமானத்தில் ஏண்டு போடுவா இந்த பெருமாள எல்லாரும் விட பெரிய வரும் அப்ப சீவை குண்டத்திலேருந்து இறங்கவே வேண்டாமோ இல்லையோ நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய தேவை கிடையாது கையில காசு காசு இல்லையா அவரோ மிக பெரும் பணக்காரர் அப்ப நம்மளை திரும்பி பார்க்க வேண்டிய தேவையே இல்லை ஆனால் நமக்குள்ளே கண்ணனாக நமக்குள்ளே ராமனாக நமக்குள்ளே ஹயக்கிரீவனாக நமக்குள்ளே கடவுளாக எல்லாம் நமக்குள்ளேயே பிறந்திருக்கிறானோ இல்லையோ அத சுவாமி அழகா தெரிவிக்கிறார் நம்மோட இருக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை அதிகமா அனுகிக்க மக்கள் ஏழை பணக்கார்கட்டும் வெவ்வேறு வகைப்பட்ட மக்கள் லோகத்தில் இருக்கோ இல்லையோ அந்த அந்த மக்கள் உயர்ந்தவர்களா இருக்கிற தேவையில்லையா ரொம்ப தாழ்ந்தவன் உலகத்தில் மிக தாழ்ந்ததா இருந்தாலும் பெரும் எதுக்காக அதுக்காக வச்சுருக்கேன் எடுத்துருவேங்கிற எப்பவுமே ஒரு தாடி வச்சுருக்கா அதாவது விரதம் வச்சுருக்காரு அர்த்தம் என்ன விரதம்னா எத்தனை தாழ்ந்தவனா இருந்தாலும் எங்கிட்ட தலை வணங்கி விட்டான்னா அவனை காப்பாற்றியே தீருவேன் இதுதான் பெருமான் வச்சுருக்கிற பெரிய விரதம் வினத்த போய் சேவிக்கிறோம் தலை வணங்குகிறோம் வெவ்வேறு வகைப்பட்ட ஜீவராசிகள் நினைச்சுக்காதிங்க பூதான பூ சத்தாயான்னு தாத்து உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அர்த்தம் வினத்த விவித பூத மிக யார் இருந்தாலும் அவர்கள் போய் பெருமானை கும்பிட்டால் ரெண்டு வகையாலே பக்தியாலேயோ சரணாகதி சரி சரணாகதி பண்ணினாலும் சரி இந்த ரெண்டு விதத்துல எதுனால இருந்தாலும் சரணாகதி ஆழ்வார்கள் பண்ணி காட்டினால் அகரகில்லே நிறையும் என் அலர்மேல் மங்க வரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகையில் அமனர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கேடு அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் ஏழுமலை திருவேங்கடமுடையான் திருவடிகளை பிடிச்சிட்டு அலர்மேல் மங்கன் முன்னிட்டுக் கொண்டு உன் திருவடிகளை பத்தினேன் என்றுதானே பெருமானித்தார் அந்த சரணாகதி மூலமாகவோ பக்தி மார்க்கத்தின் மூலமாகவோ யாரொருத்தன் பெருமானை தொழுகிறானோத பக்தி சரணாகதிகள் மூலமாக விவித பூதிராத வெவ்வேறு வகைப்பட்டிருக்கிற மிக தாழ்ந்த மக்களாக இருப்பினும் பக்தியோ சரணாகதியோ பண்ணவர்கள் ீக்ஷே அவர்களை காப்பாற்றுவதிலேயே உறுதி போண்டிருக்கிற பிரம்மம் அதனாலே ஒரு பக்கம் பிரம்மத்தினுடைய பெருமை எல்லாம் சொன்னாரோ இப்ப அடுத்த பக்கம் பிரம்மத்தினுடைய எளிமையெல்லாம் சொல்லிட்டார் பொருங்கோ இப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தன நடக்கிறது நம்ம நாட்டுல நடந்துருக்கு அப்படின்னா கீழே நாலு வருஷத்துக்கு ஒருத்தன விளையாட்டு நடக்கும்னு சொன்னேன் இது வேற விளையாட்டு அந்த வசந்தவா வசந்த இடத்துலயே தான் இருப்பா நம்ம கிட்டக்க வரவே மாட்டான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரம் மட்டும்தான் வருவா அவ முகத்தை பாக்குறதுக்கு நாம பாக்கியம் பண்ணிருக்கணும் ஆனால்தான் எப்போ ஒரு தரம் வந்து காமிச்சிட்டு போறாளோ ஆனா இந்த பெருமாள் இருக்காரு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறதுல அவனுக்கு ஆசை இல்லையா சிவத்திலும் பசுநரமை புத்திய தெரிவித்தார் ஆழ்வார் பெருமானே நீ சிவை குண்டத்துல நித்தியசூரிகளை விட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நான் தேவை கிடையாது நல்லோர்கள் பெருமக்கள் நீங்க பாட்டுக்கு இருங்கோ என் குழந்தைகள் கீழே கட்டப்படுறா நான் அங்க போய்டன் அப்படின்னு அப்பப்ப சொல்லுண்டு சொல்லுண்டு கீழே வந்துடுறானு இல்லையோ அவளுக்கு ரொம்ப வருத்தமா இந்த பெருமாள் நம்மோட இருக்காம எதுக்கு அப்பப்ப கீழே போய்டான்னு ஒரு தாயாருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் ஒரு குழந்தைக்கு எல்லா அங்கங்களும் நன்னா இருக்கு இன்னொரு குழந்தைக்கு ஒரு கால் ஊனம் இந்த தாயார் எந்த குழந்தைய பார்ப்ப எப்படியானுக்கும் அங்க ஹீனனா இருந்த குழந்தை தானே கட்டப்படுவான் அவனிடத்துல தானே தாயாருக்கு அன்ப அதிகமா இருக்கும் பகவானுக்கு ரெண்டு குழந்தைகள் அங்க இருக்கிற நித்தசூரிகள் ஒரு குழந்தை நம்ம போன்ற பத்தாத்மாக்கள் ஒரு குழந்தை அந்த நித்தசூரிகளுக்கு அங்க நன்னா ஞானம் நிறையா இருக்கு பக்தி நிறையா இருக்கு அறிவு கொழுந்து விட்டு தெரியறது அதனால குழந்தை பழசிக்கும் ஆனா நமக்குத்தானே ஞானமே இல்லை பக்தியே இல்லை அறிவே இல்லை அப்ப நாம அங்ககீனர்களான குழந்தைய போலே அதனாலதான் பெருமாள் அங்க விட்டுட்டு விட்டுட்டு நீங்க உங்க பாட்டை பாத்துக்கோன்னு நம்ம கிட்ட இல்லையோ அதே இப்ப ராமானுஜர் வினத விவித பூத விராத ரட்சிக தீட்சே எங்கையோ சீவை குண்டத்துல இருந்துட்டு வேதத்துல மட்டும் சொல்லப்பட்டு போயிட்டா நமக்கு என்னாச்சு நம்ம ரட்சிக்கிறதுக்குன்னு விரதம் ரஷ்ரத்துக்கு உறுதி பூண்டு இருக்கிறான் அல்லவா விராத்த ரக்ஷிக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதித்தே இப்படிப்பட்ட எம்பெருமான் பெரியவனன்னும் எளியவனும் எதை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சிரசி வேதாந்தத்திலே அபாரமா பிரகாசிக்கிறான் பரஞ்சோதினு சாஸ்திரம் சொல்லி சொல்லியோ ஸ்ருதி சிரசி விதிப்பே வேதாந்தத்திலே ஒளிபடைத்தவனா இருக்கிற பிரம்மணி பிரம்மத்திடத்தே பிரம்மணிங்கிற வரைக்கும் பேரே சொல்லல ராமானுஜர் அப்ப குழப்பம் இது வரைக்கும் பிரம்மம்னா என்னென்ன சொல்லுனு வந்துருக்கார் பாருங்க அகில பவன ஜென்ம சேமபங்காதீலே எல்லா உலகத்தையும் படைத்து காத்து அழித்து உள்ளே புகும் விளையாட்டாக கொண்டிருப்பவனாய் நீங்க மனப்பாடம் பண்ணாப்புல திரும்பி சொல்லணும் இப்போ பத்து நிமிஷம்ல முடிச்சிட போறேன் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா மனப்பாட ஆயிடும் எழுந்து போறதுக்கு முன்னாடி இந்த எழுந்து போனப்பங்க அகில பவன ஜென்மதான் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அழித்தும் உட்புகுந்தும் அத்தை வெகு விளையாட்டாக செய்யக்கூடியவனாய் அடுத்து நாம் போய் வணங்கினோம் என்னால் பக்தியோ சரணாகத்தியோ பண்ணால் எத்தன தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் கைவிடாமல் காப்பாற்றுவதை உறுதியாக கொண்டிருப்பவனாய் வினத விவித பூதம் பிராதரக் கைகத தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதிப்தே வேதாந்தத்திலே ஒளிவிடக்கூடியவனாய் ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி பிரம்மமாய் இதுவரைக்கும் பேரில் ஜ கடைசியில் எழுதினார் பிரம்மணி சீனிவாசே பவது மம பரஸ்மின்னு அந்த பிரம்ம ஆறுனா கேசவன் சொல்லல நாராயணன் சொல்லல கோவிந்தீனிவாசே பிராட்டிக்கு நாயகன் ஸ்ரீமன்னி மகாலட்சுமி தாயாருக்கு நாயக்கங்கிறது முக்கியம் இந்த சம்பிரதாயமே சீவ இஷ்டமம் சொல்றோமோ இல்லையோ வெறும் வஷ்டவம்னு சொல்லிக்கவேப்படாது வெறும் வைஷ்டம்னா விஷ்ணுவின் பத்திரவா சீவ இஷ்டம்னா பிராட்டி பெருமான் தாயார் பெருமாள் ரெண்டு பேரையும் சேர்த்து பத்தி இருக்கிறவா ஒரு மிசுனமே உத்தேசம் பிராட்டியும் பெருமானுமாக சீனிவாசன் அந்த பேர்ல தான் அவ பேர் உள்ளிருக்கு அதனாலதான் ஜாகிரதா ராமானுஜ் எப்படி இந்த கேசவ நாராயணா கோவிந்தான் சொன்னா அவளை சுத்தி வளைச்சு தொடரும் அதெல்லாம் வேண்டாம்னா நேர சீனிவாசே ஸ்ரீஹி பிராட்டி அந்த பிராட்டிக்கு வாசஸ்தானமாக திருமார்பு கொண்டவன் நாம திருவேங்கடமுடைய சீனிவாசன் போறச்சு நேர முதல்ல தாயார் அலன்மேல்முங்கன் ஆச்சியார் ஸ்ரீதேவின் ஆச்சியார் சேவை சாதிக்கிறாளோ இல்லையோ அதத்தான் இங்க தெரிவிக்கிறார் சீனிவாசே பிராட்டிய தன் திருமார்பிலே கொண்டவன் என்னத்துக்காக இதை சொல்றான்னா தாயார் இருக்கா தப்பு பண்ணா கூட கவலை இல்லாத போலாம் குழந்த தப்பு பண்ணிடும் அப்பா வெளியிலே அலுவலகத்துக்கு போயிருப்பார் இது மத்தியான பள்ளிக்கூடத்துல இருந்துரும் ஏதோ பெரிய பண்ணக்கூடாது தப்பு பண்ணியிருக்கும் சாயங்காலம் அவர் வந்தா பெரம்படி நிச்சயம் தோணும் ஆனா தப்பிச்சுக்கணும் அம்மா இடத்துல பக்கத்துல போய் பண்ணிவிட்டேன் என்ன பண்றதா இருக்கேன் நீ தான் பெத்தவ நீ தான் என்ன மன்னிச்சாகணும் அதெல்லாம் முடியாதுன்னு சத்தம் போடுவோம் பத்து நிமிஷம் எல்லாம் அடங்கிப்படும் அப்புறம் அந்த பிள்ளை சொல்லு நீ அடங்கி பிரோஜன இல்ல சாயங்காலம் ஒருவரே ஒரு துர்வாசர் அவர்கிட்ட சொல்லி நீ எல்லாத்தையும் சரிப்படுத்தி விடு அப்படி ஒன்னும் தயார் வேற வழி கிடையாது நாம பெத்தோம் சரி அவனை தான் சமாதானப்படுத்துவோம்னு ஒத்துனுட்டா சாயங்கால வருவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய பானத்தை கொடுத்துட்டு பக்கத்துல தாயார் நின்று இருக்கா இந்த பிள்ளை கத ஓரத்துல வந்துன்னு கஞ்சானம் காட்டும் மத்தியான ஒன்னு சீக்கிரம் சொல்லி சரிப்படுத்தணும்னு சொல்லும் இது இது அவசரப்படாதே கொஞ்சமான அவர் குறையட்டும் அப்புறம் தானே நம்ம சொல்ல முடியும்னு மெதுவாக பேசி சொல்றாள் இல்லையோ அதற்கு தேவை தாயார் வெறும் தகப்பனாக மட்டும் இருந்தால் இந்த சௌன்யம் அன்பு பெருகா சொல்லியோ நம் பாபங்களை சுலபமா நடக்காதான் சீனிவாசே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பிராட்டிக்கு நாத்தனாய் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாத்தனான பெருமான் ஸ்ரீ வல்லபேதி வரவேதி சொல்லுவர்கள் ஸ்ரீவல்லபான்னு சொல்லுவார்கள் காந்தசே புருஷோத்தமஹான்னு சொல்லுவார்கள் அப்படி பிராட்டிக்கும் பெருமானுக்கு நெருக்கம் அந்த நெருக்கச்ச பார்க்கச்சே எல்லாம் எனக்கு ஒரு திருப்தி அப்ப என் காரியம் நடந்துடும் இவர் தனியார் தா முறுக்கி நுடுவர் பிராட்டியோட கூட இருக்கிறதுனால முறுகிக்காமிவாசே ரூபா இந்த உயர்ந்ததானுக்கு ஏற்படட்டும் என்ன சுவாமி பெருமானிடத்தில் அகில புவன ஜன் அகில ஒன்று விடாமல் எல்லாம் உலகத்தை சேம பங்க ஆதி அதாவது जन्म, பிறப்பு பங்க அழிப்பு ஆதி உள்புகுந்தல் இவை எல்லாவற்றையும் லீலே விளையாட்டாக செய்யுபவனாய் அகில பவன ஜென்ம சேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷீஷே மிக தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் பக்தியாலேயோ சரணாகதியாலேயோ பெருமானை அடைந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கு உறுதி ஸ்ருதி சிரசி விதிப்தே வேதாந்தமாக உபனிஷத்திலே ஒளிவிடக்கூடியவனாய் பிரம்மணி பரபிரம் இடத்தே சீனிவாசே சீனிவாச பெருமாள்னு பிராட்டிக்கு நாயகனான பரபிரம் இடத்தே பரஸ்பின்னு அப்பேற்பட்ட பகவானிடத்தே மம எனக்கு அடிய எனக்கு சேமுஷி பக்தி ரூபா பக்தி ரூபாவன்னி ஞானம் முதிர்ந்த அன்பு பேர் காதல்வர்கள அடிய எனக்கு ஏற்படட்டும் என்ன சுவாமி பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு யார் இத்தை சொன்னாலும் அவர்களுக்கும் சீனிவாச பெருமான் திருவடிகளிலே பக்தி நிச்சயம் ஏற்படும் வேண்டாம் அவர்களுக்கு ராமானுஜர் திருவடிகளிலே பக்தி நிச்சயம் ஏற்படும் ஏன்னா இது ஏற்பட்டது என்னால் தானும் அதுவே ஏற்பட்டா போலே தானே அதை இந்த சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரம் நன்னாளிலே உங்களோட பகிர்ந்துக்க கூடிய பாக்யம் அடியனுக்கும் கிட்டித்து உங்களிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்